तन्नाशे ஆமா यथा, ஆத்மா சத்தாத்திராதிக்கணம் இந்த ஸ்லோகம் ஆத்மா யாண்டும் அடையப்பட்டது என்று சொல்வது சித்தவச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 அப்படின்னு நம்ம நினச்சுன்னு இருக்கோம் இந்த ஸ்லோகம் ஆத்மா நித்திய பிராப்த வஸ்து ஆத்மா சித்த வஸ்து சாத்திய வஸ்து கிடையாது சங்கராச்சாரியார் கட்டோபனிஷத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார் அவரோட பாஷை வேலை பரம் சேத் ஞாத்தவ்யம் அப்பறம் சேத் பிராப்தவ்யம் அப்படிங்கிறார் அதை போடுறோம் சாத்தியம் சேத் கர்த்தவியம்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 மற்றவங்களுக்கு வித்தியாசம் என்னென்னா மற்றவங்கள்லாம் மோக்ஷத்தை சாத்தியமாக வச்சுருக்காங்க சாத்தியமாக வச்சுருக்கிறதுனால காய்க்க வாழ்ச்சிக்க மனச கர்மாக்களை பண்ணணும் நம்ம என்ன சொல்கிறோம் அது சாத்தியம் இல்லை சித்தமாக இருக்கு மோக்ஷம் என்பது அடையப்படுவதென்று அறிந்து கொள்ளப்படுவது அப்படின் மோட்சம் என்பது அடையப்படுவதல்ல ந பிராப்தியம் அறிந்து கொள்ளப்பட வேண்டியது பெரிய வித்தியாசம் சாதாரண வித்தியாசம் இல்லை இது பெரிய பேதம் ஏன்னா ஆத்மா மோக் நித்திய முக்தூபமாக இருக்கிறதுனால அதனால் என்ன சொல்கிறோம் நம்ம படிக்க வேதாந்தம் படிக்க படிக்க என்ன பண்ணுறோம்னா சித்தத்தை தெரிஞ்சதையே தெரிஞ்சுக்கிறோமே தவிர தெரியாததை தெரிஞ்சுக்கல தெரிஞ்சதையே தெரிஞ்சுக்கணும் அதனால தான் ஆச்சரியவத் பசதி கஷ்டிதேனும் ரொம்ப ஆச்சரியமே யாரை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கேன்னு எப்போ நீ இப்போ போர் ஏ யா எதை பற்றி படிக்கிற அப்படின்னா என்னை பற்றி தான் அப்படின்னு உன்னை பற்றி என்ன படிக்கிறது அப்படின்னு என்னை ஒரே என்னை பற்றி மாத்திரம் என்ன சரியாக புரிஞ்சுக்காததுனால தான் நான் உன்னையே புரிஞ்சுக்கல அப்படி சொல்லணும் என்ன சரியாக புரிஞ்சுன்னுட்டால் உன்னை நான் புரிஞ்சுக்கலாம் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக என்ன புரிஞ்சுட்டா நான் உன்னை மாத்திரம் இல்லை உலகத்திற்கு அத்தனையும் புரிஞ்சுடுவேன்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 இப்படி யோசித்தாலே காணாமல் போயிடும் தூக்கம் வந்துவிடும் அர்த்தம் அதனால் காணாமல் போயிடுது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா அப்படி அதுதான் நான் யோசிக்கிறோம் என்னை பத்தி தான் நான் படிக்கிறேன் அதனால் அடைந்ததை அறிந்து கொள்கிறேன் அடைந்ததை நான் அடையவில்லை அடைந்திருப்பதை யாண்டும் அடைந்திருப்பதை அறிந்து கொள்கிறேன் அது ஏதோ காணாத மாதிரி ஆத்ம ஜானந்தான் வேணுமே தவிர ஆத்மா வேண்டாம் ஆத்மாவை வேண்டான்னு என்ன அறுதம் ஆத்மாவாக இருக்கிறேன் ஆனால் ஆத்மாவனுடைய ஸ்வரூபந்தான் புரியல ஆத்மா பரீட்சா ஆத்மா தேகமாக ஆத்மா பிராணனா ஆத்மா மனசாக ஆத்மா புத்தியாக ஆத்மா சூன்யமா ஆத்மா அஜானமாக தேகம் பிராணம் அபீந்திரியாணியப்பிச்சலாம் புத்திம்ச்ச சூன்யம் விதுஹூ ஆத்மா கர்த்தாவா போக்தாவா சம்சாரியா அசம்சாரியா நிறைய கேள்விகள்லாம் வருது அதுக்கு தான் கேள் தவிர என்ன என்ன வந்து நான் அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்னோடய லக்ஷணத்தில் தான் எனக்கு குழப்பம் இல்லாட்டி என்ன ஆகிடும் நான் நான் இருக்கேன் நான் பரமாத்மாவை அடையணும் இது இன்னொரு பிராப்ளம் நான் ஜீவாத்மாவாக இருக்கேன் நான் ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட எங்கே பரமாத்மாவிட்ட எப்படி அடையிறதில்லை கண்ணுக்குள்ளே பூந்துக்கிறதா இல்லை காதுக்குள்ளே பூந்துக்கிறதா பரமாத்மா எங்கேயோ உட்காந்துருக்கார் அவர்கிட்ட போய் நான் தலையில் பூந்துக்கிறதா காலில் பூந்துக்கிறதா எங்கே பூந்து இல்லை இல்லை அவர் திருவடியில் அடைக்கலம் புக வேண்டும் அப்படிலாம் படிக்கிறோம் ஜீவாத்மா என்ன போய் அடையணும் பரமாத்மாவை போய் அடையணும் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா பரமாத்மாவுக்கு வேறாக இல்லை பரமாத்மையேவ ஜீவாத்மா ஆஹா பரமாத்மா நீங்கள் எல்லாம் போட்டுக்கணும் இத்தனை விஷயம் உட்காந்துருக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தில் அடையிறதுங்கிற சமாச்சாரமே கிடையாது நீ தான் நீ வந்து பிரம்மனை அடைய முடியாது எந்த ஒரு தேக வத்திரிகமாக இருக்கிறதா சொல்லப்படுற ஆத்மா தேகவியாப்பியாக இருக்கப்படுறதாக சொல்கிற ஆத்மா பிரம்ம வதிருப்தம் நாஸ்தி பிரம்மைவ ஜீவஹா ஜீவோ பிரம்மைவ நாபரகா இல்லை அடையிற சமாச்சாரமே கிடையாது அடையணும் அடையணும் அந்த அந்த ஒரு புத்தி இருந்துகிட்டே இருக்குது சாத்தியம் இதெல்லாம் புரியறது இன்னாலும் விபரீத பாவனை போகணுங்கிற ஒரு சாத்தியம் விபரீத பாவனை போகிறதுங்கிற சாத்தியத்துக்கு நிதித்தியாசனம் பண்ண வேண்டான்னு சொல்லலை ஆனால்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 அப்படியே இந்த ஆத்மபோதம் படித்ததோட இதுவோ என்னவோ தெரியலை அப்படியே பார்த்தன்னா ஜெகஜோதியா ஏ ஒரு இது ஸ்வயமேவ ஆத்மா என்னது ஸ்வயம் பிரகாசத்தே ஹியாத்மா மேகாபாயம்சுமானிவ அப்படின்னு ஏற்கனவே வந்திருக்கு ஸ்லோகம் அதனால அம்சுமானிவ அப்படிலாம் வந்த உடனே இந்த ஜோதியில் இருந்தேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த பால்காரி கூப்பிட்டாலோ போச்சு சத்தம் கேட்டது போயிடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுத்து பால்காரியோ பால்காரனோ எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் பழைய கதையே சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் சிட்டியிலெல்லாம் போய் கடைக்கா போய் வாங்கிறது தானே போகணும் இல்லையா இல்லை வீட்டில் கொண்டு கொடுக்குறாங்களா எல்லாம் இருக்குது டோர் டெலிவரி அது அடுத்தது இப்போ அதுக்கெல்லாம் புது பேர் டோர் டெலிவரி அதுதான் விஷயம் தூ ஆத்மா சததம் பிராப்தகா சததம்னா எப்பொழுதும் பிராப்தஹா பிராப்தஹான்னா அடையப்பட்டது ஆத்மா எப்பொழுதும் அடையப்பட்டதாகவே இருக்கிறது அடையப்படுவதாக இல்லை இதில் சொல்லாதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆத்மா அடையப்பட்டதுன்னு யார் இல்லைன்னு சொன்னால் ஆமாம் அதுக்கு இருக்கேன் பரமாத்மாவை அடைய வேண்டாமோ அப்படின்னு கேட்கலாம் சொல்லிடலாம் ஆத்மானா என்ன ஆத்மா போட்டிருக்கு ஆத்மானா ஜீவாத்மானு ஒத்துணுடலாம் ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும்னு சொல்லலாம் நம்ம அதை சொல்ல சொல்ல மாட்டோம் ஜீவாத்மா பரமாத்மாவை அடையிறதுங்கிற சமாச்சாரமே கிடையாது பரமாத்மா சர்வவியாபி அப்போ ஜீவாத்மா விட்டார் பெர் அது மாத்திரம் இல்லை சாஸ்திரம் சொல்லுகிறது அகம் ஆத்மா குடா கேஷ சர்வபூதாசயஸ்தா ஜீபூத்சநாதனா க்ஷேத்திர்சாப்பி மாம் வித் சர்வக்ஷேத்திரேஷு பாரத விடமாட்டோம் ஜீவாத்மா பரமாத்மாவை அடையிறதுங்கிறது கிடையவே கிடையாது அதாவது ஜீவாத்மா இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பெருமாளுக்கோ பரமேஸ்வரனுக்கோ கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டுருக்கணும் அப்படி பண்ணின்ற பிறகு என்னாகும்னா இந்த சரீரத்திலேருந்து ஜீவன் புறப்படுகிற போது அதெல்லாம் அப்படி நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஜீவன் சரீரத்துலேருந்து புறப்படுற போது புறப்பட்டு அது சில பேர் சொல்லுவாங்க புறப்படுத்த நான் பார்த்தேம்பான் கண்ணு வழியாக போச்சு காது வழியாக போச்சு வழியாக போச்சு தலை வழியாக போச்சு அந்த மகாத்மா போன உடனே ஆகாசத்தில் ஒரு ஜோதி தெரிஞ்சுது அது ரொம்ப புஸ்தகத்தில் போட்டு எல்லோரும் அன்னைக்கு அவர் போன இன்றைக்கி பார்த்தோடனா அவள் ஆகாசத்தில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஜோதி தெரிஞ்சுது அப்படிங்களா யாருக்கெல்லாம் தெரிஞ்சுதுண்ணா யாருக்கெல்லாம் இருக்கோ அவளுக்குலாம் தெரிஞ்சுது இப்போ நான் அது அவர் அவர் பிறந்த அவர் போனதுக்கப்புறம் நான் பிறந்திருக்கேன் எனக்கு தெரியலேன்னு போச்சு இந்த பாக்யம் இல்லை இப்படியெல்லாம் ஏதாவது கற்பனை பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிலாம் இல்லை பிரம்ம ரூப்பேன அதனால் பரமாத்மாவை அடையிறதுக்கு என்ன வழி உபாயம்னா நான் தான் பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறதான் உபாயம் ஈஸ்வரன் அடையிறதுக்கு பரமாத்மாவை அடையிறதுக்கு என்ன உபாயம்னா அகமேவ பிரம்ம இது ஞானமேவ பிராப்திகி நான் அப்ரம்மன் அப்படிங்கிறத நீக்கிறதை தவிர வேறு ஒன்றும் வழி இல்லை இறைவனை அடைவது எப்படின்னா இறைவனாக உன்னை உணர்வதே இறைவனை அடைவதற்கு உற்ற உபாயம் ஆகும் வேறு வகையில் இறைவனை நீ அடைய ஒரு நாளும் முடியாது நான் சொல்லவில்லை இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள ஏதோ பாவனையாக பண்ணியிருக்கு ஏனால் வானாகி மண்ணாகியை பார்த்தாலே தெரிஞ்சு போய்டும் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே அதுதான் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே அதே தான் நான் தேடிங்க இப்போ ஓராதார் உன்னை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிறாய் இதோட என்ன பிரமாணம் ஆனோ இதெல்லாம் இதெல்லாம் புஸ்தகத்தில் இருக்குது சுவாமி ஆனால் எனக்கு அது புத்தகம் உன்ட்ட இருக்கிறது தான் புஸ்தகம் சொல்கிறதுன்னா என்ன இருக்கோ அது தானே புஸ்தகம் அது புஸ்தகத்தில் இருக்குதுன்னு சொல்லாதே உங்கள்கிட்ட எது அனுபவமாக இருக்கோ எது உன்னுடைய அனுபவமாகவே இருக்கோ அதை பற்றி புஸ்தகம் சொல்கிறது அப்பா இப்படி புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் அவித்யா அப்ராப்தவது பாதி அப்படின்னு போடும் ஹியப்ராப்தவது அவித்தியா அவித்யா அப்பிராப்தவது பாதி அறியாமையினால் அடையப்படாதது போல தோன்றுகிறது அடையப்படாதது போல தோன்றுகிறது தன் பிராப்தவது பாதி தன்னாசேன்னா என்னது அஜானம் நாசமாக போன பிறகு அஜானம் அழிந்த பிறகு பிராப்தவது பிராப்தவத்துன்னு என்ன அர்த்தம் அடையப்பட்டது போல இந்த மூணு லைனும் நல்ல இந்த ஸ்லோகம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மா து சததம் பிராப்தா ஹியப்பிராப்தவத வித்யா அந்த இருக்கு இல்லையா பிராப்தாஹி ஹீ நான் நிச்சயம்னு அர்த்தம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாதுன்னு அர்த்தம் ஆத்மா து சத்தம் பிராப்தா பகதாரண்யம் சொல்கிறது ஸ்வல்லோக்கம் தன்னுடைய ஸ்வரூபம் தன்னை பற்றிய உண்மையை அறியாதவன் புகையில் முழுகிறாங்கிறது அக்னிமுக்தோ ஹைவூம்த்நாசே பிராப்தவது பாதி அவித்யா நாசே சதி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 என்ன பாத்ரூம் ஐயோ எங்கே வச்சேன் பாத்ரூமில் போய் தேடியாச்சு அங்கே போய் தேடியாச்சு எல்லா இடத்துலையும் தேடியாச்சு எங்கே போச்சோ தெரியல அவ்வளோதான் இன்றைக்கி போச்சு அப்படின்னா அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி குனிஞ்சா கரெக்டாக விழா ஆஹா கிடச்சி போச்சு அதுதான் உதாரணம் ஸ்வகண்ட ஆபரணம் யதா தன்னுடைய கழுத்தின் நகை காணாதது போலவும்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 வந்தது எப்படி நிறைவு வந்ததுன்னா நிறைவை அடைய வேண்டியது இல்லைன்னு தெரிஞ்சதுனால நிறைவு வந்தது அப்படி தான் சொல்லணுமே தவிர நிறைவை அடைய முடியாது ஆத்மானா ஆத்மானு ஏதோ நமக்கு ஆத்மானாலே ஏதோ ஒரு கற்பனையில் இருக்கோம் நம்ம அது சிகப்பாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமா குட்டியாக இருக்குமா குண்டாக இருக்குமா ஆகையில இந்த ஆத்மாங்கிற சப்தத்துக்கு இங்கே என்ன அர்த்தம் சுத்த சைதன்யம் தூய உணர்வு பூர்ணம் ஆனந்தம்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 ஆத்மாங்கிறது அடையப்படுற வஸ்து அல்ல ஆத்மாங்கிறது எப்பவும் இருக்கிற வஸ்து சித்த வஸ்து ஆத்மா தூ சதம் பிராப்தகா அப்பிராப்தவது அவித்தையா அறியாமையினால் அடையப்படாதது போல இருக்குது ஆக படிக்கிறதுனாலேயோ தியானம் பண்ணுறதுனாலேயோ நம்ம ஒன்றும் ஆத்மாவை அடையலை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 தீவிர முமுட்சுத்துவம் தீவிர ஜிக்னாசத்துவத்தோடு படிக்க படிக்க மோக்ஷம் அடையணுங்கிற ஆசையோடு உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற பேர ஆர்வத்தோடு விருப்பத்தோடு படிக்க படிக்க என்னுடைய உண்மை ஸ்வரூபம் எனக்கு தெரிகிறது ஆக இந்த உண்மை ஸ்வரூபம் என்னதுன்னா நித்தியப்பிராப்தா அகம் நித்தியப்பிராப்தா ஒரு வார்த்தைக்காக சொல்கிறோம் ஏதோ நான் இதுவரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்தது இப்போ தெரிஞ்சின்றேன் அது சொல்லலாம் இதுவரைக்கும் நான் அடையாமல் இருந்தேன் இப்போ நான் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஞானத்தை வேணாம் அடைஞ்சேன்னு சொல்லலாமே தவிர ஆத்மாவை அடைஞ்சேன்னு சொல்ல முடியாது ஆத்மாவை அடையலை ஆத்ம ஞானத்தை பெற்றேன் ஞானஸ்வரூபமாகவே ஆத்மா இருக்குங்கிற ஞானத்தை பெற்றேன் அறிவு வடிவாகவே ஆத்மா இருக்கிறது என்கின்ற அறிவை சாஸ்திரத்தின் மூலம் தெரிந்து கொண்டேன் ஆக என்னால் என்னென்ன ஸ்வகண்டாபரணம் எதா உதாரணம் சொன்னார் தன்னுடைய கழுத்தில் இருக்கிற நகையை தானே தக்கழுத்தில் இருந்தாலும் கூட இல்லாததாக நினைத்து கொண்டு திரும்ப எப்படி கிடைச்சதாக தோன்றுகிறதோ அப்படி அதை போல ஆக ஸ்வகண்டா பரணம் தன்னாசே பிராப்தவது பாதி அஜ்ஞானம் போச்சுன்னா அடையப்பட்டது போல தோன்றுகிறது இங்கே அறியாமை நீங்கியதை தவிர ஒன்றும் புதிதாக அடையப்படவில்லை அறியாமை எதனால நீங்கியது அறிவை பெற்றதால் அறியாமை நீங்கியது ஆத்மா அறிவுன்னு சொன்னேன் ஆத்மா அறிவுனால் ஸ்வரூப ஜானம் ஸ்வரூபஞ்ஞானத்தை பற்றின விறத்திஞானம் விறத்தி ஜானந்தான் சாஸ்திரத்தினால் உண்டாகிறதே தவிர ஸ்வரூப ஜானமும் சாஸ்திரத்தினால உண்டு பண்ணப்படுறதில்லை ஆக இப்படி ஆத்மா நித்திய சித்த வஸ்துங்கிறது இந்த ஸ்லோகத்திலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் அதுதான் கருத்து ஆக ஆத்மா சாத்தியமாக நினைக்காத தியானத்தினால் அடைஞ்சேன் வேதாந்தம் படித்து நான் ஆத்மாவை சம்பாதித்தேன் வேதாந்தம் படித்து சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணி நான் ஆத்மாவை சம்பாதித்தேன் அப்படின்னு நினைக்காது ஆத்மா நீ வேதாந்தம் படிக்கிற போதும் இருக்குது வேதாந்தம் படித்த பிறகும் இருக்குது படித்து புரியலேன்னாலும் இருக்குது படித்து புரிஞ்சுண்டாலும் இருக்குது ஆத்மா வருவதும் இல்லை ஆத்மா போகிறதும் இல்லை படித்ததுனால இருக்கிறது எப்பவும் இருக்கிற வஸ்து தெரிஞ்சது அதனால தான் சொன்னோம் ஆச்சரியவத் பஷதி கஷ்டி தேனம் ஆச்சரியமாக நினைக்கிறான் அது என்னப்பா தெரிஞ்சதையே தெரிஞ்சுக்கிறேனே தெரிஞ்சும் தெரியாமல் இருந்ததை தெரிந்து கொள்கிறேன் கவனிக்கல அதை என்னென்னா சரியாக கவனிக்கலை இப்போ நான் கவனித்து புரிந்து